வணக்கம் நற்றினையின் நாளும் ஒரு விதை நிகழ்ச்சிக்காக விருதுநகரிலிருந்து சாமி தாமஸ் ஆல்வா எடிசன் ஆய்வகத்தில் உதவியாளர் வேலைக்கு ஆள் தேர்வு செய்ய ஒரு தேர்வு நடத்தினார்கள் நிறைய பேர் கலந்து கொண்ட அந்த தேர்வில் கடைசியாக மூன்று பேர் தேர்ச்சி பெற்றனர் இந்த மூவரில் ஒருவரை எடிசன் அவர்கள் நேர்முகத் தேர்வின் மூலம் தனக்கு உதவியாளராக தேர்வு செய்வதாக அறிவித்தார் மூவரும் தனித்தனியே எடிசன் அவர்களை சந்தித்தனர் மூவரிடமும் எடிசன் ஒரே கேள்வியைத்தான் கேட்டார் அதாவது நீங்கள் ஒரு கிளப்புக்குச் சென்று சீட்டாட்டத்தில் உங்களிடமிருந்த அனைத்து பணத்தையும் இழந்துவிட்டீர்கள் அப்போது உங்களது செயல் என்னவாக இருக்கும் இதுதான் எடிசன் அவர்களிடம் கேட்ட கேள்வி இதற்கு முதலாவது நபர் நான் கடன் சொல்லி அடுத்த சுற்று விளையாட முயற்சி செய்வேன் என்றார் இரண்டாம் நபர் நான் வீட்டுக்கு திரும்பி வந்து மேலும் பணம் எடுத்து சென்று நான் விட்ட பணத்தை மீட்பேன் என்றார் மூன்றாவது நபர் எனக்கு சீட்டாடும் பழக்கமில்லை எனவே இப்படி ஒரு சூழ்நிலை என் வாழ்வில் நிகழாது என்றாராம் எடிசன் உடனே அந்த மூன்றாவது நபரையே தனது உதவியாளராக சேர்த்து கொண்டாராம் ஆம் அவர் கேரக்டர் டெட்டர்மின்ஸ் அவர் டெஸ்டினி நாள்தோறும் நல்ல பண்புகளை வளர்த்தால் நல்ல பல வெற்றிகள் அனைவருக்கும் சாத்தியமே